லாட்டினி நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு ஆவாரம் பூ எடுத்து அதை போட்டு வதக்கி சமைச்சு பாருங்க சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்கும் கனயத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்தா அதை போக்கக்கூடியது இன்சுலினை சமன் செய்யக்கூடியது சிலருக்கு வந்து அதிகமா வியர்க்கம் அந்த வியர்க்கிறதையும் போக்க கூடியது அனாவசியமா மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கிறது அதுக்கு இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்